ஒரு ஒரு மற்றொரு தலையிட்டு வியாபாரம் செய்திடவோ தன் சகோதரன் பேசிய பெண்ணை தலையிட்டு பெண் பேசிறவோ அந்த சகோதரன் விட்டு திரும்பும் வரை கூட என்று நபிசல்லும் அணி நவீசல்ல ஒன்று நானு ஒன்று நானு